அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளில நேசி மனுவேல் இதனால் சிந்தனை தலைப்பு மனித நேயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நாளிதழில் ஒரு மரணம் குறித்து ஒரு விளம்பரம் வெளியிடப்பட்டது அந்த விளம்பரத்தில் இது சமீபத்தில் அகமதாபாத்தில் காலர வியாதியால் பாதிக்கப்பட்ட அறுபது பேர் மரணமடைந்தது குறித்து வருத்தத்திற்காக வெளியிடப்படும் இரங்கல் செய்தி அல்ல அதை காட்டிலும் உயர்ந்த ஒன்று இரந்து போனது குறித்த அனுதாப பதிவு இந்த நகரம் காலராவினால் பாதிக்கப்பட்ட போது எந்த ஒரு தொண்டு நிறுவனமும் தன் சுண்டு விரலை கூட பாதிக்கப்பட்டவர்களுக்காக அசைக்கவில்லை இந்த அறிவிப்பு மனித தன்மையும் தயால குணமும் மறைந்து போனதை குறித்து வெளியிடப்படுகிறது வரி உயர்த்தப்படும் போது ஒன்று சேர்ந்து கூக்குரல் இடுகின்ற இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடிய சோக நிகழ்வின் போது வருத்தப்படாதது வேதனைக்குரியது இந்த அறிவிப்பு யாரால் வெளியிடப்பட்டது என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது ஒன்று மட்டும் உறுதி மனிதன் இறக்கலாம் ஆனால் மனிதம் இறக்கக்கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என நினைத்தால் ஒரு நாம் இக்கட்டில் இருக்கும்போது ஒருவர் கூட நமக்கு உதவ முன்வர மாட்டார்கள் உலக அமைதியை தன் உடலை வருத்திக் கொள்வதன் மூலம் உண்டாக்கிவிட முடியாது நாம் நம்மை சுற்றி அன்பின் அதிர்வுலை ஏற்படுத்துவதன் மூலம்தான் அதை சாதிக்க முடியும் இதற்கு நம் ஒவ்வொரிடமும் மனித நேயம் தேவையுள்ளதாய் காணப்படுகிறது சிந்திப்போம் நமது மனித நேயத்தை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம் நன்றி